அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தக்காரினத்தனாய்த் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் ஒருத்தன் தகுதியுள்ளவர்களோட சேர்ந்திருந்து அந்த கூட்டத்தோட இருந்து வாழ்வதில் சாமர்த்தியம் இருந்தா அவனுக்கு பகைவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம் சரியான நல்லவங்களோட சேர்ந்திருந்து ஒருத்தன் வாழ்க்கை நடத்துவானே ஆனால் அவனுக்கு பகைவனால ஒரு காரியமும் ஒரு கெடுதலும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன் தகுதி வாய்ந்த பெரியோர்கள் தன்னை சூழ்ந்திருக்க தானும் அறவாழ்க்கையை நடத்தக்கூடியவனாக இருந்தால் அந்த அரசனுக்கு பகைவர்கள் எந்த துன்பமும் செய்துவிட முடியாது அழகான ஒரு குரல் குற்றமில்லாத வாழ்க்கை நடத்தினாலே அரசனை பகைவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது மேலும் நல்ல பெரியவர்களும் ஆலோசனை சொல்ல இருந்து விட்டால் அந்த அரசனுக்கு எதிரிகள் ஒரு தீமையும் செய்துவிட மாட்டார்கள் அறிவு சீலம் ஆற்றல் முதலிய தகுதிகளை மிகுதியாக உடையவர்களுக்குத்தான் தக்கார் என்று பெயர் தக்கார்னா தகுந்தவர் அர்த்தம் தகுதி உடையவர்கள் அர்த்தம் எதனால தகுதி அறிவுனாலேயும் ஒழுக்கத்தினாலையும் காரியங்களை செய்யக்கூடிய சாமர்த்தியத்தினாலேயும் அது நன்றாக சிறந்து விளங்குறவர்களுக்கு தான் தக்கார்னு பேர் அப்படி தக்கவரை சார்ந்த பொழுதே அவர் மிக்க வன்மைகளை அடைந்து மேன்மையாக விளங்குவார்கள் தகுதியானவர்களை சார்ந்திருந்தோமான நமக்கு நிறைய பலம் கிடைக்கும் நம்ம மேன்மை அடைவோம் ஆகையினால அரசனை என்ன சொன்னார்ன்னா தக்கார் இனத்தனாய்த்தவல்லான இனம்னா சேர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் தக்காரின நல்லவர்களுடைய கூட்டத்தோட சேர்ந்திருந்து தகுதியோட இருந்து தானும் தர்மத்தை கடைபிடிக்கிற சாமர்த்தியம் உள்ளவனை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முதல் குரல் என்ன சொன்னார் சூழ்வாரை சூழ்ந்து கொள்னர் சார்ந்து கொள்னு சொல்லுகிறார் அறிவும் ஆற்றலும் அவர்களால தொடர்ந்து நன்றாக சிறந்து விளங்கி வரும் ஆகினால இந்த வழிமுறைகளை இப்படி நமக்கு நன்றாக ஞாபகம் ஊட்டுகிறார் நினைவுறுத்துகிறார் மேற்கோள் மேலோர் துணிவின் வழி நீதி வழங்க தவறிய மன்னர் பலர் அழிந்தே போயினர் நாடு இழந்து கானகம் புகுந்த மன்னர் பலர் மேலோர் ஆணைப்படி நடந்து இழந்தவற்றை மீட்டனர் மனு நீதி ஏழாவது அத்தியாயம் நாற்பதாவது ஸ்லோகம் பெரியவங்க காட்டின வழியில் போய் நீதி கொடுக்கறதுக்கு தவறி போன மன்னர்கள் அழிஞ்சே போய்விட்டார்கள் ஆனால் நாட்டை விட்டு காட்டுக்கு போன மன்னர்களெல்லாம் பெரியவங்க சொன்னபடி கடைப்பிடிச்சு இழந்தவற்றை எல்லாம் மீட்டிருக்கிறார்கள் என்று இந்த சுோகம் சொல்லியிருக்கிறது பதவுரை பார்க்கலாம் தக்காரினத்தனாய் அறிவினாலும் ஒழுக்கங்களாலும் தகுதி உடையவர்களுடன் இடைவிடாத தொடர்புடையவனாக இருந்து கொண்டு தானொழுக தானும் அவ்வாறே அறிவுடன் அறத்தைக் கடைப்பிடிக்கும் வல்லானை வல்லமை உடையவனுக்கு செற்றார் பகைவரால் செய்ய கிடந்தது யாதொரு துன்பமும் இல் இல்லை பகைவரால் யாதொரு துன்பமும் தர இயலாது என்பது கருத்து பொழிப்புரை அறிவினாலும் ஒழுக்கங்களாலும் தகுதி உடையவர்களுடன் இடைவிடாத தொடர்புடையவனாக இருந்து கொண்டு தானும் அவ்வாறே அறிவோடு அறத்தைக் கடைப்பிடிக்கும் வல்லமை உடையவனுக்கு பகைவரால் செய்யக்கூடிய யாதொரு துன்பமும் இல்லை பகைவரால் யாதொரு துன்பமும் தர இயலாது என்பது கருத்து தக்காரினத்தனாய்த் தானொழுக வல்லானை